சாதனங்கள் பலத்தினால சேப்புத்தன்மை அதிகமாக அழகி போகுது சமஸ்டர் சம்பத்தியினுடைய தீவிரத்தினால்தான் எல்லாமே லாபமே அதுதான் அப்படின்னா கூட சொல்லியிருக்கார் எத்துயர் எங்கியே அழுதிடாமல் அத்துயால் நீங்குபாயம் அற்பமும் புத்தியின் தைரிய ஏத்தால் பொருந்திய எல்லாம் மெத்தவும் சேக்கும் தன்மை மேன்மை செய்த தீட்சையாகும் இருந்து கூட போய் செய்வேணாங்கிறாரு முடிஞ்சோடி செய்யலாம் வச்சுக்கோங்களேன் மந்த மந்தமாக இருக்கிறதுனால தீவிரமான அதிகாரிகளுக்கு அது சாதாரண அதிகாரிகள் கொஞ்சமாக செஞ்சுக்கலாம் பிறகு கூட திருப்தி நல்லா இல்லை அது அனுகூலம் இல்லைன்னா திருப்பி அடைஞ்சிக்க வேண்டியதுதான் அப்படித்தான் சரி சமானம் பண்ணிக்கணும் அதுக்கு அதிகாரி சொல்கிறார் எந்த ஆசிரங்கள்லாம் ஆயிடுது எப்போதும் அவை பந்து வந்தது ஆஸ்திரமே நாங்களுக்கு நாலாவது பாட்டில் எடுத்துக்கோங்க புத்தியின் தோடத்தாலே பொருந்தினி நான் இது என்று நித்தமும் விகர்ப்பும் டாம் நிம்மளும் சமாதி தோன்றில் தத்துவ அனுபவத்தால் தவிரும் அவ்விவரமெல்லாம் தவிர பண்ணார் அப்படிங்கிறது சமாதியை அடைந்த சதுரணாம் சன்னியாசி அமலமாம் சமாதி யாழ்த்தன் அகண்ட பாவம் பொருந்தி தமசினால் வருவி கற்பம் தள்ளி நிறுவிகற்பனேய் அகலமாம் பரமாக சுகித்து நிற்பன் நானூத்தி ஐந்தாம் பாட்டில் சமத மாதி அடைந்த சதுரனாம் சன்னியாசி எப்படி சொன்னால் அது பரம் சன்னியாசி கர்ம சன்னியாசி அம்ச சன்னியாசி என்று பல பிரிவுகள் சொல்லப்பட்டுள்ளன அதில் இங்கே பரம் சன்னியாசி நடத்தணும் பரம் சன்னியாசி என்னக்கா மேலான பாகுபாடு பிடி பிடிச்சி பார்க்கக்கூடிய தாமரிச்சுடனும் அர்த்தம் அப்படிப்பட்ட சன்னியாசிகளை சொல்கிறார் இப்போது சமத அடைந்த சதுரணாம் சன்னியாசி வெறும் சன்னியாசி சொல்ல பரம சன்னியாசியில் சாதனங்கள் சம்பாதித்தவன் விவேக வைராக்கியம் சமவிச சம்பத்தி மூச்சத்துவம் ஆகிய சாதனங்களில் ஏது சொரூபம் அவதி காரியம் என்று ஏது சொரூபம் காரியம் அவதி வரைக்கும் நாலு நிலைகளில் ஒரு நிலையாக வந்தவன் அர்த்தம் ஏது வரைக்கும் வந்துருக்கணும் அதான் மந்ததிகாரன்னு போர் ஒன்றுமில்லாத இருந்தால் அது இங்கே ஞானமாகறதுக்குரிய சன்னியாசி ஆக மாட்டான் கர்ம சன்னியாசம் வச்சுக்கலாம் அதில் வெவூதகம் குட்டி ரெண்டு பிரிவுகள் வடுத்து இருந்துகிட்டு அது நாலு உள்ள பிச்சை அடிச்சாவிட்டுக்கிட்டு இருக்கிறது தான் ஒரு ஊர் சுத்திரம்தான் அது யூதகம் அப்படி இருக்கிறது தான் அது சன்னியாசி தான் அவர்களுக்கு என்னென்னா மரத்துக்கு கிடைக்கும் சொல்லப்படியா வைராக்கியம் இருக்குது இல்லை இருந்தால் தான் வைராக்கியத்தை அதுவும் வைராக்கியம் இருக்கிறதுனால வைராக்கியம் பரவ இங்கே வைராக்கியத்தோட ஞானமும் வேணும் விவேக வைராக்கியம் சாமசார சம்பத்தி முடிச்சது எல்லாம் தேவைப்படும் பரவும் சன்னியாசிக்கு இவர்களுக்கு சுத்தர வேறு அடுத்திருந்து அபியாசம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட சன்னியாதியில் பற்றி அவர் சொல்கிறார் சமதமாதியை அடைந்த சதுரனாம் அதில் மிகவும் சாமர்த்தியுடையவனாம் சந்நியாசியானவன் அமலமாம் சமாதியால் குற்றப் பொருந்திய இந்த நூல் சமாதியினாலே தன் அகண்டமாம் அகண்ட பாவம் பொருந்தி அவனுக்கு என்ன பாவம் இருக்கணும் அகண்டவானதாக இருக்கணும் எப்போது பரமசநியாசிகள் மூச்சுக்களுக்கு அகண்ட பாவனை பழகணும் அந்த பாவனையை உடனே வந்துட்டு போகிறதில்லை அது நடந்த நடக்கான அபியாஸ் பண்ணாதான் அவர்களுடைய ஒரு நாள் நாளில் வந்துடுறதில்லை பலகாலம் அபியாசம் பண்ணணும் அந்த அதுக்கு துணையாக ஆகாயத்தை சேர்த்துக்கணும் ஆகாய திஷ்டாந்தால் அது பொருத்தம் ஆகாயம் போல் ஆகாயத்துக்கும் ஆகாயமாக சிதாகாசமாக இருக்கின்ற எந்த பிரம்மசுரவும் அதுதான் நானாக இருக்கிறேன் அது எங்கேயும் ஆகாயம் இல்லை இங்கே தான் ஆகாயம்னா அண்ணாது பார்க்குறதில்லை இது ஆகாயம்தான் இது மடாகாசமான்னு போய் கடத்துக்கலாம் கடாகாசன்னு போயர் மூக்கில் மூக்காகாசம் காதில் காது உடம்புல உடம்பு ஆகாசம் எல்லாம் ஆகவே இங்கேயே ஆகாசம் இருக்குது அங்கேயும் இருக்கு அங்கும் எங்கும் எங்கு நிறைந்த அந்த ஆகாசத்திலும் அதுக்கும் அதிஷ்டான சேதினமாக இருக்கிற ஆகாசம் சிதாகாசம்னு போயர் இது ஜடாகாசம் அப்படிப்பட்ட ஒரு பவனையை அபியாசம் பண்ணணும் சனந்தபிரமம் அது அகண்ட பாவனி வியாபமாக இருக்கின்ற பாவனியை எவ்வளோக்கு எவ்வளோ பழகிறோமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ பரீட்சினை பற்றி குறஞ்சிக்கிட்டே வந்துடும் அதுதான் ஞான மார்க்கத்துக்கு உகந்தது அது அகண்டபாவம் பொருந்தி தமசினால் வரும் இந்த தமோ குணத்தினால் வரக்கூடிய என்னது கற்பமாக விகற்பம் தள்ளி இந்த தமசினால் வரக்கூடிய விகற்பங்கள் இருக்கின்றனவே அதெல்லாம் போக்கணும் என்ன விகற்பம் ராகத்வேஷங்கள் காமக்குறதாக தான் அதான் அதை நீக்கணும் நிர்விகற்பமேயாய் அப்போ விகற்பங்கள்லாம் போனால் நிர்விகற்பம் விகற்பம் இல்லாமல் அமைந்துடும் அதன் பிறகு அனகமாம் பிரம்மாகாரமாகவே சுகித்து நிற்பன் இதுதான் கடிச்சுக்கட்டம் பாவமட்டுவானாய் பிரம்ம உடமாவே ஆனந்தமாக இருப்பான் பிரம்ம உடிவம் ஆனந்த வடிமையே தான் அதே நினைக்க நினைக்க ஆனந்தம் ஆகவே இந்த பிரம்மா காரி விருத்தியை எவ்வளோக்கு எவ்வளோ பழகிறோமோ அவ்வளோக்களவு அந்த மனமானது விரிஞ்சுக்கிட்டே போகும் அது வெறிய வெறிய அந்த சுருங்கி எண்ணங்கள் ரகத்வேஷங்கள் காமக்ரோதிகளும் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் முற்றிலும் இல்லாமலும் போர் காலத்தில் அதனால் இதை அப்படி அபியாசம் பண்ணணும் சொல்லம் சுரோத்திராதி இந்திய விதயம் யாவும் ஞானான் சுத்தமாய் பிறவிழா அமைத்தங்கி அவமேலாச்சமாதி பெற்றோர் அவர்களே முத்தரானோர் இவ்விதமா பரோட்ச வார்த்தை விளம்புவோர் முத்தரன்றால் எவர்கள் தம் சுரோத்திராதி இந்தியம் யாவும் எந்த மூச்சுக்களானவர் சுரோத்திராதி சுரோத்திரம் துவக்கு சச்சு சிங்கு ஆக்ரானு சொல்லக்கூடிய ஐந்து இந்தியங்களும் இதயம் மனம் புத்தி சித்தம் வாங்கான்னு சொல்லக்கூடிய அந்த காரணமும் யாவும் அனைத்தும் சோமதா ஞானான்மாவில் சுவமதாய் இயல்பாகவே ஞானம் பொருந்திய தன் ஐட்டான செய்தியமாகிய ஞானான்மாவில் சுத்தமாய் பிரவிழா ஆபத்து சுத்தம் ஆனால் சந்தேக விரிதம் இல்லாமல் மறைப்பில்லாமல் பிரவிழா தெளிஞ்சுன்னு அர்த்தம் தெளிவடையணும் மழை மஞ்சள் நீராக இருந்தாலும் தேத்தாங்கோட்டை போட்டமுன்னா அதை மண்டியெல்லாம் அழிவே தங்க வச்சுக்கிட்டு தெளிவாக இருக்கும் அப்படி போல் தெளி வைக்கணும் தேத்தாங்கோட்டை போல் எங்கேயும் ஆத்மிசாரமாக தேத்தாங்கோட்டை போல் தெளி வைக்கணும் அப்படி பிரவிழாபத்து தெளி வைத்து அங்கு அவமிலா சமாதி பெற்றோர்கள் குற்றமில்லாத நுழல் சமாதி அடைந்தவர்கள் யாரோ அவர்களே முத்தரானோர் அவ ஜித காலத்திலே விடுபட்டவர்கள் ஈதமாம் பரோட்ச வார்த்தை விளம்புவோர் முத்தர் என்றால் அனந்தம் விதமாக அத்வைதத்தை விறுத்தி விரித்தி சொல்லி சொல்லி மக்களை கவர் செய்து பொருள் தேற்றவர்கள் விளம்பத்தலாக மாட்டார்கள் அவர்களெல்லாம் வாயு வேதாந்திகள் அவர்களால் ஏதோ பரோட்சானம் கிடைக்கும் போலையா அபரோஜான விஷயமும் உண்டாகாது ஏன்னா அவர்களுக்கு இல்லையே பரோ அபரோஜானம் இருக்கிறதாலும் கொடுப்பாங்க பரோட்சியானந்தான் உண்டாகும் பரோட்சானந்தாலும் பரவாயில்லையே அப்படின்னு சொன்னால் அது பரவாயில்லாதா இல்லாததுக்கு அது நல்லது தான் அதற்கு மேலே கிடைக்காது அவர்கள் ஆகவே இங்கே நான் பேசக்கூடியது பே அது எங்கள் உடன்பாட இல்லை சொல்றாம் உதலால் உபாதி தீர்க்க அனிசமும் விவேகியானோன் சாதக நிறுவி கற்ப செய்ய வேண்டும் மீண்டும் சொல்றாள் உபாதி ஒருவன் ராணி ஏதமாம் உபாதி தீர்த்தால் ஏகனாம் அவனே என்றார் தான் உபாதி இந்த உபாதி இவ்வளவு செய்கிறது அதான் மறைப்பு பேதம் இருக்கலாம் உபாதிகள் மறைப்பின் காரணமாக பின்னபேடமா நினைக்கிறான் உபாதி உயிரில் நின் கபாதியாம் முடல் போலிரை கொள்ள காரணாதிகள் ஆவாதே அப்படின்னார் உபாதி நாள் வந்து ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் ஜீவனுக்கும் ஜீவனுக்கும் இப்படி எல்லாம் அதான் வேதங்கள் அஞ்சு பேதங்கள் சொல்லுவார்கள் அஞ்சு வேதங்களில் அதெல்லாம் விசாரம் பண்ணி தான் போக்கணும் ஜீவ ஈஸ்வர வேதம் ஜீவ ஜீவேதம் ஜீவ ஜடபேதம் ஜடஜடபேதம் ஜீவஜீவேதம் இப்படி அஞ்சு பேதங்கள் சொல்வார்கள் இந்த பேதங்கள்லாம் ஒரு அதிஷ்டானத்திலே உள் வந்திருக்கின்ற உபாதியிலே தவறு வேறில்லை என்று பாவனை செய்வோமே ஆனால் அது பேதபாவனை போயிடும் அதான் பேதபாவனை நீக்கணும் பேதபாதக அபே சாதக யுத்திகளாலே பிரம்மத்தை நிச்சயம் சிறைப்படுத்தா ஜீஜீவாதம் தான் செய்யும் ஜீவடபோதம் ஈஸ்வர ஜடபோதம் ஈஸ்வர ஜீவபோதம் இத்தனை பேந்தம் அஞ்சு பேர் சொல்லப்படுது இதை பேத பிராந்தின்னு பேர் அப்புறம் பிராந்தி இது பேத பிராந்தியிலே இந்த அஞ்சு பேர் மற்ற பிராந்தி இருக்கு அந்த பிராந்திய போக்கணும் இப்படி எல்லாம் ஜத சத்திய பிராந்தி அதே பிராந்தி அப்புறம் ஜத்யாத் ஜெகத் மித்யா அதுதான் சத்தியத்து பிரி அஞ்சு பிரிவு இத்தனை பிரிவுகள் இருக்கு இத்தனை பேதங்கள் இருக்கின்றன எல்லாம் விசாரத்தினால தான் போக்கலாம் இல்லையே வேறு எந்த சாதனால் போக்க முடியாது அதனால இதுக்கு திஷ்டாந்தாஷாக சொல்லப்பட்டுள்ளே அப்படி பேதமா உபாதியாலே பின்னணாம் ஒருவன் தானே பின்னணாம் ஒருவனே ஏகமா உபாதி தீர்த்தால் ஏகனான் அவன் தான் ஒரே வசுதான் இருக்கு அவனே மற்றும் அவளால் உபாதி தீர்க்க அனிசம் விவேகியானோம் உபாதியை நாசம் செய்யணும்னு சொன்ன தொடர்ந்து விவேகியானவன் சாதக நிருவி கற்ப சமாதியை செய்ய வேண்டும் நமக்கு அனுகூலமாக இருக்கின்ற நிறுவிகல் சமாதியை தான் அபியாசம் வேண்டும் இது ஒரு நாலு நாள் வந்துடுறதில்லை இருந்தாலும் அபியாசிக்கத்தக்க இதுதான் அப்படி இருந்தால் நேரத்தில் அபியாசம் பண்ண வேணா ஒரு நாளைக்கு வரத்தான் செய்யும் வராமல் போகிறதில்லை எறும்புற கல்லும் தேயிலும் சொல்வார்கள் எறும் போனால் பாறை இல்லை கோடு கூட விழுந்துருமா உரு விரும்ப ஆயிரக்கணக்காலும் போகணும் அப்படி போல் ஆயிரக்கணக்கான எண்ணங்களால் முயற்சி பண்ணியாகணும் பக்தி மார்க்கத்தில் கோடிக்கண்களை ஜபிச்சாதான் பகவான் தரிசனம் கொடுப்பார்னு சொல்லப்பட்டிருக்கும் அதே போல் இங்கேயும் ஐஷ்டான செய்தான் அகம்பிரமாஷ்மி பிரம்ம மாஷ்மி இன்னும் கோடிக்கண்ணில் ஜெபிச்சா தான் அந்த மனசு பரிபாகமாகும் பரிபாபனால் சமாதி போடும் சும்மா வந்துருவார் இங்கே வந்துடுமா ஒரு முறை ரெண்டு முறை சேஞ்சா வந்துருமா கோயிலுக்கு போய் தாங்க பழம் அடிச்சுட்டு வந்தவான் ஒருவன் உபாதி தீர்த்தால் ஏகனாம் அவனி மற்றும் ஆதலால் உபாதி தீர்க்க அணிசமு வேகியானோ சாதக நிருவிக்கற்ப செய்ய வேண்டும் அது முயற்சி ஏகமா நிட்டையாலே என்று அகண்ட சர்பிரமாவான் சோகமேயுற்ற கீழம் சுற்றியா பிரமரத்தை ஏகமாய் பாவித்துத்தான் என்றுமே அவுதா எற்றே அந்த திட்டாவது பாட்டு ரெண்டு திட்டா அந்த விளக்கிறார் சோகமேயுற்ற கீடம் அந்த பிரமணம் என்று சொல்லக்கூடிய குலை இருக்கு அது கொத்தி பார்க்குமா அந்த பச்சை புழுவே அதிகமாக சுடித்தா எடுக்காதான் சுடிக்கலன்னா எடுக்காதான் நடுத்தரமாக தூக்கிமா இவரு வண்டி கூடு கட்டி அதே தேங்காயம் பண்ணிகிட்டே இருப்பேன் புரு புரட்சித்தான் அது என்ன பயந்துக்கிட்டு இதையே நினைக்குமா அப்படிங்கிறது சாஸ்திர சம்மதம் அதனால் சோகமே ஊற்ற கீழம் சுற்றிய பிரமரத்தை ஏகவாய் பாவத்து ஒரே சிந்தனை அதே தான் இந்த வண்டு நம்மளே கொலை இப்படிக்கு சேர்த்திருச்சே சேர்த்துருச்சே அண்ணு குழவு மேலேயே ஞாபகமாக அப்படி பாவனை பண்ணதுனால பாய்தான் என்றுமே அவுதாயிற்று அப்போ அதே மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் அந்த பச்சைப்புழு நேரம் போய் சிவப்பாகி ரெக்கம் அழைச்சி அப்படி பறந்து போவதே பாருங்களேன் அப்படி போல் ஏகமாம் இட்டையாலே நான் பிரம்மசுரமன் நான் சச்சிதானந்தன் அகண்ட சீதாஹாசன் இப்படிப்பட்ட ஒரு பாவனையினாலே என்றுமே பிரம்மத்தின்கண் எப்போதும் அந்த பிரம்மஸ்வரூபத்தினிடத்திலேயே ஆகும் ஆசக்தி உள்ளோன் பொருந்திய ஆசை ஆசக்தி என்ன விருப்பம்தான் அதான் வாங்கித்தான் அதில் விருப்பம் வைக்கணும் ஆசக்தி உள்ளோன் அகண்ட சர் பிரமே ஆவான் பிரம்மாவான் அவனுக்கு என்ன பலன் அது பரமம் தான் ஆவான் பிரம்மத்தை பாவித்து பாவித்து பிரம்ம்தான் ஆவான் ஆகவே அந்த பாவனை தான் பலன் என்பது எல்லாம் இது மட்டும் எல்லாமே பாவனைக்கு தான் பலன் சகலம் பவனாக மயம்தான் உலகமே அது பாவனைக்கு தான் பலன் நல்ல பாவனையாக இருந்தால் நல்ல பலன் கெட்ட பலர்ந்தால் கெட்ட பலம் தான் அதாவது தான் எண்ணி எண்ணி ஆங்கை பேர் எண்ணியார் திண்டியார் ஆகும் பெண் என்னார் உறுதியாக இருந்தால் பலன் குடும் எந்த எண்ணமாக இருந்தாலும் கெட்ட எண்ணமும் இன்னும் உறுதியாக பண்ணால் தான் அது துக்கம் பலன் வரும் நல்லெண்ணம் உறுதியாக இருந்தால் தான் சோகம் பலன்க்கு வரும் இதான் பழத்துக்கு வராது சாதாரண எண்ணங்கள்லாம் அடுக்கி போயிருது திட எண்ணங்கள் தான் பலன் இடங்கள் தான் வாழ்க்கையினுடைய ஏற்றத்தால் காரணம்னு சொல்லப்படுது அது சம்ஸ்காரம் அது அடிமனம் அதான் பழக்கம் வழக்கம் இதெல்லாம் அதனால நல்ல எண்ணங்களை சம்ஸ்காரமாக இருக்கணும் கெட்டணங்கள் அப்போ மறந்துறணும் நன்றி மரப்ப நன்றன்று நன்றல்லது அன்றிய மறப்பது நன்றுல்ல நன்றிய நன்றல்லது அன்றிய மறப்பது தான் பிடிச்சுக்கிறாங்க நன்றி மரப்ப நன்றென்று நன்றி மரகம் வாழ்ந்துடுறாங்க இப்போ மாறிதான் செய்கிறாங்க மக்களுடைய மனபாவம் மாறி போகுது ஆகவே இந்த பிரமரம் வண்டி கீழம் உதாரணம் காட்டி பாவனை தான் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொல்றோம் கிரிகைகள் யாவும் வீட்டு கீடகம் பிரமரத்தை மரிய தியானம் செய்து மற்றது யாகுமா போல் உண்மையாம் நான்கு ஒன்பதாவது பாட்டு உதாரணம் சொல்றாள் அந்த கீடம்தான் கிரியைகள் யாவும் விட்டு கீழகம் பிரமத்தை பிரமரத்தை மறிய தியானம் செய்து மற்றும் ஆகமா போறின அந்த உள்ள என்ன பண்ணது வேறு எடுத்து உள்ள பண்ணுறது இல்லை உள்ளே அது நெல்லிய முடியாது அப்படின்னு என்ன செய்ய ஒரே வேலை பண்ணது அது பிரமரத்தை கொள்கையை நினைக்கிறது தான் வேலை அதுக்கு அந்த வேலை அந்த எந்த வேலையும் கிடையாது அதே போல் சொல்கிறார் அப்படி போல் ஒருமையாம் எட்டையாலே உண்மையாம் பிரம்ம தன்னை சருவதா ஜானி போனும் அதே போல தான் இங்கேயும் கிரியிலெல்லாம் எடுத்து அப்புறம் பிரம்மதியே தியானம் பண்ணும் கிரியெல்லாம் அப்படி சாப்பாடு எண்ணெயாக பண்ணுறது அப்படின்னாக்கா கடமை நிறுத்தமாக செய்யலாம் கிடைத்தே திருப்பி அடையலாம் அப்போ கிரு விட்ட மாறதுதான் அர்த்தம் ஆசையை நிமித்தமாக செய்கிறது தான் கீழியை பிடிச்சது கிடைத்து மாதிரி கிரி விட்டது தான் அதில் பலனில் திருப்பி வரும் அப்போ செய்யலாம் இது யோகாச்சு உள்ளவர்கள் சன்னியாசிய உள்ளவர்களுக்கு அதுவும் கிடையாது அவர் நிறுத்தியிருக்கு அதான் முன்னே சொன்னார் சதுவே பிச்சல்லைவலாம் விடுதலன்றி ஒழிப்பாய் சன்னியாசி வந்தவர்கள் மீண்டும் இந்த விவகாரங்களில் ஈடுபடலாமா அவருக்கு ஏதோ சாப்பாடு கிடைச்சதா சாப்பிட்டுட்டு தியானிக்கணும் அல்லவா அப்படிங்கிறார் அது தேவை என்ன வேலை இருக்கு அண்ணன் ச ச சாப்பாடுக்கு வழி பண்ணுறாள் அவருக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி அது சாப்பிட்டு பண்ணணும் இல்லை பக்தி மாறணும் ஜபம் பண்ணணும் தியானம் பண்ணணும் அதை விட்டு போட்டு மடங்கள் கட்டி கட்டி நான் சன்னதானம் பண்ணேன் கஞ்சி ஊற்றுறேன் நான் ஏழைகளை ஆதரிக்கிறேன் அனாப்பிள்ளை ஆதரிக்கிறேன்னு சொல்லி வசூல் பண்ணிக்கிட்டு இது வேறு எதுக்கு எங்களுக்கு சன்னியாசி தானே வேலை விட்டு விட்டு உன்பு என்ன அர்த்தம் என்ன அறியாவை பாருங்க என்ன ஆவரச மறைப்போங்களுக்கு இருக்கு மருவிய தியானம் செய்து மற்றது அதுமா போல் ஒருமையாம் எட்டையாலே ஏகமாய் இருக்கின்ற அந்த பிரம்மஸ்வரூப பாவனியாலே உண்மையாம் பிரம்மன் தன்னை சத்திவசுவாகிய பிரமத்தையே சர்வகா தியானிப்போனுக்கு இடைவிடாமல் இறந்த விடுங்கால் நேற்றோடு அபியானம் அப்படி என்ன ஆவான் பிரமம் ஆவான் பிரமே ஆவான் அது சத்தியம் உண்மை என்ன உறுதிப்பாடு சொல்கிறார் கொஞ்சம் கூட மாறுதல் அப்படி உறுதியை சொல்கிறார் அந்த கொலவையானது அந்த கொலவையை நினைத்து நினைத்து புழுவானது எந்த வேலையும் பார்க்காமல் யாழம் மண்ணானாலே அது வந்து குழவின் இலையை அப்படி போல் விவகாரங்கள் இலத்தார்கள் மற்றவர்களுக்கெல்லாம் விவகாரங்கள் இருந்தாக கலவணித்துமாக செய்கிறதுனாலே அவர்களும் பரலில் திருப்பி வரும் திருத்தி வந்த பிறகு இந்த செய்யலாம் சன்னியாசி உள்ளவர்களுக்கு எதுவுமே தேவையில்லை சாப்பாடு என்ன ஆனால் வழி பண்ணுறார் சாப்பிட்டு தியானம் பண்ண வேண்டியது தான் இல்லை பக்தி மாதிரி இருக்காங்களா இப்போ ஜபம் தியானம் பண்ணலாம் சாப்பாடு வழி உண்டு சன்னியாசுகளாக இருந்தார் இப்போ ஊர் சுற்றுகளாக இருந்தாலும் கூட ஊர் சுற்றுலன் போயிட்டு அங்கெங்கே கிடைக்கிற இடத்துல சாப்பிட்டு அங்கெங்கேயும் தியானம் பண்ணலாம் ஜபம் பண்ணலாம் இப்படி எல்லாம் சாஸ்திரங்கள் எவ்வளோவோ வாய்ப்பு கொடுக்குது கொடுத்தாலும் அது தவறான வழியில் செயல்படுத்திக்கிட்டு இருந்தாக்க என்ன அவரது வந்தவரை விட்டு பந்த காலை படிச்சுட்டு சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு விஜயிடங்கள் போகிறான்னா அந்த விஷயங்கள் வளர்த்துக்காம பந்தர காலை படிச்சு சுற்றிக்கிட்டே அப்படி போல் ஆகிடுச்சுன்னாரு பந்த கால படி சுற்று அப்படி எவ்வளோ அறியாமையிருப்பாருங்க சன்னியாசி வந்தவங்களுக்கும் அறியாமல் தான் இருக்குது இலத்தாருக்கு அறியாமல் தான் இருக்குது அது ரெண்டு பேர்கள் திருந்தறதுக்கு வழி என்ன சொன்னாலும் அது திறந்த மாட்டேங்கிறாங்களே இன்னும் திறந்த மாட்டேன் என்ன பந்தயம் கட்டேன்னு கேட்கணும் அப்படி போகல தெரிஞ்சாரு பந்தியம் கட்டணுமா அப்படி ஆகவே இப்படிப்பட்ட ஒரு விவேகம் வைராக்கியம் இதெல்லாம் இல்லாத நிலையில் அது சன்னியாசியாக இருந்தாலும் சரி இல்லை இலத்தாக இருந்தாலும் சரி அது துக்கம்தான் கொடுக்க முடியாது வேறு மிகவுமே நுண்மையான மெய்பர ப்ரமம் தன்னை தகவலா தோல திட்டே தண்ணினார் எவரும் காணார் நிகழ்மதி நுண்மையுள்ள நிமலரேச மாதியாலே மிகவுமே சூக்கமான விருத்தியான் காணார் காண்பார் இவை சொல்லாமலே நானூற்றி பாட்டு அதாவது நிர்விக்கல் பா சமாதி வறுமையானால் அதனால் பந்த நீக்கமும் சர்வதற்கு சர்வதே பராமத பரவானந்த பிராப்தியும் உண்டாகும் என்று சொல்லிட்டு வர்றார் அதில் நிர்வீக்கல் சமாதி கூடுவதற்கான முறைகளை விசாரணமாக சொல்கிறார் முன் பாடல்களில் இந்த கீழம் குழுவை பரமரம் அதாவது அது கூடு கட்டி அது உள்ளே விட்டு அடைக்கிட்டு போது அந்த புழுவானது அந்த குழவையே நினச்சி நினச்சி நினச்சி அதே உருவமாகிறது சொன்னார் அதுபோல் தகல கிரியிலும் விட்டு இந்த மூச்சுக்களும் இந்த பிரமத்தையே தியான தியான பிரமமாக முடியும் என்பதே மீண்டும் சொல்கிறார் மிகவுமே உண்மையான மெய்ப்பற பிரம்மந்தன்னை அந்த சத்திய வஸ்துவாகிய பிரமமானது அது சூட்சமானது அதனால் சூட்சமாக இருக்கிறதுனால தான் அது தோளமாக இருக்கின்ற அத்தனையும் அறிய முடியும் அது தோளமாக இருந்தால் இது சூட்சமாக இருந்தால் அது அறிய முடியாது அதனால் அடிப்பட்ட பிரமத்தை தகவலாக தோழதிஷ்டி தண்ணினால் எவரும் காணார் தோளதிஷ்டருக்கே தகுதி இல்லாதது தோளதிஷ்டர் என்னென்ன பிரபஞ்சத்தில் சித்தியபுதி சோபுத்தி தான் தோழதிருஷ்டி இது பிரபஞ்சமானது நித்தை என்றும் துக்க வடிவம் என்றும் இது நவரூபம் அழியக்கூடியது என்றும் பண்ணாமல் யோகத்துடையது இப்படியெல்லாம் நினச்சா சூட்சதி திருஷ்டி இதில் இதன் மூலமாக இந்தி அஞ்சு இந்திரி மூலமாக சோகம் அனுபவிக்கலாம்னு நினச்சா தோழதிருஷ்டி என்பார் அத்தகைய தோழதிருஷ்டினால் எவரும் காணார் பார்க்க முடியாது நிகழ்மதியே நுண்மையுள்ள நிமலரே பின் என்ன அவர்களுக்கு எப்போதும் நுண்மை மதி நிகழ்ந்துக்கிட்டே இருக்கணும் சதா இருக்கணும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு இப்போ போயிட்டாக்க அது பலன் தராது சூட்சம புத்தியானது எப்போ நிரந்தரமாக இருக்கணும் நிகழ்மதி நுண்மை உள்ள அப்படிப்பட்ட நிமிழரே குற்றமற்றவர்களே என்ன குற்றங்கள் இந்த பிரபஞ்சத்தில் சத்தியபூ சுவை புத்தியே அதில் இருந்து விடுபட்டவர்கள் தான் நம்மள சமாதியாலே நிர்கல் சமாதின்னு சொல் இங்கே சொல்கிறது அத்தகைய சமாதியினாலே மிகவுமே சுக்கமான விருத்தியால் கண்ணார் காண்பார் மிகவுமே சுக்கமான விருத்தி அதில் விருத்தி சாத அகண்டாக விருத்தி இருக்கே அது எல்லாவற்றிற்கும் கடைசி விருத்தி அது மட்டுமல்ல அது உண்மையிலே உண்மையான விருத்தி அது மேலே உண்மையான இல்லை அப்படிப்பட்ட விருத்தி அது விருத்தி மிகவுமே சூக்கமான விருத்தியாங் கண்ணால் விருத்தி என்று சொல்லக்கூடிய கண்ணால் கண்ணால்னால் அறிவினாளே விருத்தி என்று சொல்லக்கூடிய அறிவு இங்கே கண்ணு இந்த தோலக்கண் இல்லை அது விருத்தின்னு சொல்லக்கூடிய கண் அந்த விருத்தியாக தான் பங்கம் செய்யும் பங்கம் செய்து சுரூபத்தை சமானாகரமான சுரூபத்தில் அடையும் அடையும் போது அது அந்த சுரூபம் விளங்குது அதனால் இந்த விருத்தியாம் கண்ணால் காண்பர் அவர்களைத் தவிர வேறு யாரும் பார்க்க முடியாது மிகவும் உண்மை புந்தியால் அருகி அமைந்தானார் மெத்தவும் புடபாகத்தான் மேவிய மலத்தை விட்டு சுத்தமாம் தன் குணத்தை சொன்ன மேவுவதே போல சித்தமும் தியானத்தாலே சேர்ந்தமு குணமலத்தை சுத்தமாய் தன்னின் சுபாவமாம் சுவரூபம் மேவும் நானூற்றி உதாரணம் சொல்லி ஷாந்தை கொண்டு மெத்தவும் புடபாகத்தால் நன்றாக ஆசாரியானவர் அதை மூசையில் போட்டு நல்லா சொல்ல வைப்பார் தங்கத்தை மேவிய மலத்தை விட்டு இதுக்கு அழுக்குகள்லாம் ஆவியாக போயிடும் சுத்தமாம் தன் குணத்தை சொன்னம் மேவுவதே போல் சொல்லணுங்கிற இடைக்குறை சொன்னமுன்னு வந்தது தங்கம் அந்த தங்கமானது பொருந்துவது போல் சித்தமும் இந்த அந்த தியானத்தாலே அதாவது பிரம்ம தியானத்தால் அழுத்தம் உலகத்தியானம் இல்லைங்க பிரம்மத்தை பற்றிய சிந்தனையினாலே சேர்ந்த அந்த கணத்தில் பொருந்திருக்கின்ற முக்குண மலத்தை சத்வரஜ சொல்லக்கூடிய மூன்று குணமாகிய குற்றங்களை சுத்தமாக வெட்டி முழுமையாக நீக்கி தண்ணியின் சுபாவமாகவும் சொர்வமேகும் தன்னிடத்தில் இயல்பாக உள்ள சொர்வமானது ஐஷான சேதனத்தையே பொருந்தும் இந்த மனமானது அடுக்குகளை ராபத் தேவசாக காமக்கூட எல்லா அடுக்குகளை போக்கி அடையும் அப்படி அந்த ஆண்டாக அடையும் போது கடைசி விருத்தியாகவும் அது சூட்சமாக இருக்கிறதுனாலும் சமாதி கூடும் அதுதான் கடைசி நிலை அது வரைக்கும் அபியாசம் காலம்தான்னு சொல்லலாம் இவட தியானத்தாலே விருதயம் சுத்தமாகி இடமுறை பிரமத்தின்கண் தியங்கிடா ஜடங்கும் எப்போது அடர்மிண்ட ஆனந்த அனுபவ வேதுவான ஜடமிலா நிருவி கற்ப சமதி எப்பொழுதே உண்டாம் நானூற்றி பன்னிரெண்டாவது இடைவிடா தியானத்தாலே நிறங்கா நேற்றோடு செய்யணும் இடைவிட்டாக வேற எங்கேயே போயிடும் அதாவது கடை நான் முருக கடையை முன்னு நிற்குமே என்று சொன்னார் அப்பருசாமிகள் தொடர்ந்து செஞ்சால் அந்த காரியம் நடக்கும் விட்டு விட்டு செஞ்சால் அந்த காரியம் நிறைவேறார் அதாவது இடைவிடா தியானத்தாலே விருதயம் சுத்தமாகி அப்போது அந்த காலமானது ராகத் தேசி விடுபட்டு தூய்மையடையும் திடமுறை பிரமத்தின்கண் உறுதியாக அந்த பிரமத்தினிடத்தில் தீயங்கிடாது அடங்கும் மயக்கம் இல்லாமல் எப்போது ஒடுங்குறதோ அப்போது அடர்மிகும் அகண்டானந்த உணவம் ஏதுவான அடர்மிகு நெருங்கி இருக்கின்ற அகண்டானந்தம் அது வந்து பிளவுபடாத ஆனந்தம் அகண்ட ஷானபுரம்னா அவகண்டது ஆனந்தமும் அவண்ட ஆனமாக தான் இருக்கும் ஒரு மூளையில் இருக்குன்னு அர்த்தம் இல்லை வெள்ளக்கட்டி எந்த அளவுக்கு இருக்குது அந்தளவு முழுமையாக இனிப்பேன் இனிப்பே ஒழிய ஒரு பக்கத்து இன்னைக்கு ஒரு பக்கத்தில் உப்பு கசப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது அப்படி போல் அவரு தச்சானந்தபுரம் ஒன்னால் அவரது தச்சானந்த ஆனந்தம் தான் அப்படிப்பட்ட அகண்டானந்த அனுபவம் ஏதுவான ஜடமிலா நிறுவிகற்ப சமாதி அப்பொழுதே உண்டாகும்னார் இப்போ ஜடசமாதி உண்டு ஜான சமாதி ரெண்டு விதம் ஜடசமாதி அடையோய்கள் அதெல்லாம் அடையிறதெல்லாம் ஜடசமாதினு பேர் இருக்கு இன்னும் பதமுத்திகள் அடைய தகுதி உள்ள பெரிய மகான் இருக்காங்க அவங்க அடையிறது அதெல்லாம் பரிசின்ன சமாதிகள் பரிச்சின்ன புத்தியோட கூடிய சமாதிகள் அவர்களுக்கு அகண்டா அகண்டா கால விருத்தி கிடையாது மூர்த்தி உண்டோ அந்த மூர்த்தி ஆகாரம் உண்டு அவர்களுக்கு அப்படி இங்கே நிற்குணம் நிராகாரம் என்று சொல்லக்கூடிய அகண்டா கா அருத்தி உண்டு பட்டினத்தார் சமாதி கொண்டவர் தான் அப்படி சமாதி அகண்டாகார் விருத்தி இருக்குமே ஆனால் நான் கைலாச வரணும்னு ஆசைப்பட அவர் அப்புறம் மீண்டும் நான் எப்போது கைலாசம் வருதுன்னு ஆசைப்படுறார் பேய்க்கரும்பு பேய்க்கரும்பு கிடைக்கும்னார் ஆசை தேவையில்லை இல்லை அது பரிசீனத்தோடு கூடிய விருத்தி கைலாசம்தான் நமக்கு சுகஸ்தாதனம் சுகஸ்தானம் என்று நினைப்போம் சமுதிரம் எங்கேயும் வியாபாரம்னு சொல்கிறாங்க அப்போ ஸ்நானம் மூலம் என்ன சமுதிரம் எந்த இடத்துல பண்ணாலும் சமுதரி ஸ்நானந்தானே இல்லை இல்லை சமுத்திரம் தியாகமாக இருக்குது அவ்வளோ போய் நீச்சல் அடிச்சுட்டு வந்தியான்னாக்க அது முடியுற காரியமாக நல்லபடியாது அப்படி ஒரு பாவனை அந்த சமுத்திரத்தில் எங்கிருந்தாலும் அது சமுதிர ஸ்நானந்தான் அதுபோல் அகண்ட பாவனை இருக்குமே ஆனால் அது எங்கே சரீரம் அந்த காரணம் இருக்கு அங்கேயே அந்த அகண்டான வசதி இருக்க தான் செய்யும் அந்த பவனம் வரணும் அது பக்தி மார்த்தில் வர்றதில்லை அது அவருடைய உபாசன தேவம் எங்க இருக்கு அங்கேதான் சுகசாதனம் வழியாக வேறு கிடையாது சுகஸ்தானம் நினைக்கிறாங்க இந்த அடைவோ இருக்காங்களே அவர்கள் பிராணாயாமம் செய்து மூச்சை நிறுத்துறாங்க மூச்சை நின்னாக்க மனசு நிற்கும் மனசு நின்னா மூச்சு நிற்கும் சம்பந்தம் உண்டு அதே ஆக்சொன்னால் அது வாயினுடைய சற்று அம்சம் இது வாயினுடைய ரஜோகுண அம்சம் அவர் தான் ரெண்டு பேர் வா வாயுட அம்சங்கள் ஆனால் சம்மந்தம் உண்டு அவர்களுக்கு சொல்லி தேசம் மாதிரி சம்மதி கூடும் இந்திரியங்கள் ஒடுங்கி அந்தந்த குலகங்கள்லேயே அந்த இந்திரியங்கள் இருக்க அவர்களுக்கு அந்த மனமானது ஒடுக்க செய்யும் ஆனாலும் வெளியே வரும்போது அவர் பழைய ஜாமதமாக இருக்க சுலுத்திட்டு வெளியே வரும் மாதிரி அது ஜடசமாதின்னு பேர் அதான் சொல்கிறார் இங்கே ஜடமிலா நிறுவிகற்ப சமாதியை அப்பொழுதே உள்ள உண்டாம் இங்கே ஜடசமாதி அல்லாது நெருங்குல் சமாதி இருக்கு அதுதான் இங்கே ஞான சமாதின்னு பேர் இவர்களுக்கு வெளியில் வந்து எப்படி இருக்கும் நான் சச்சியானந்தபுரமும் நான் சச்சிதானந்தன் நித்தியம் பூரணன் இந்த அனுபவம் எனக்கு வந்ததுனாலே எனக்கு பிறவி கிடையாது நான் பிறக்கிறது இறக்கதில்லை நான் எங்கும் போக வேண்டி வரவேண்டியதில்லை பெரிய ஆனந்த அனுபவத்தைக் கொண்டிருக்கிறேன் எனக்கு இப்படிப்பட்ட பாவனை இருக்குங்க இதுதான் இந்த அத்வைத பாவனைக்கும் வித்தியாசம் என்று ஆனவச்சம் அகில வாசனை முடிச்சும் போனதான் விவிதமாக பொருந்திய கண்மம் போன்றும் ஏனையுள் வெளியிலெங்கும் என்று ஓர் முயற்சியின்றி ஊனமில் சொரூபத் தோற்றம் ஒருமையாய் ஒளிகிறான் நிற்கும் மீண்டும் சொல்கிறார் ஆனா அச்சமாதியாலே மேலே சொல்லப்பட்ட ஜனமிலால் இருக்கிற சமாதியினாலே அகில வாசனை முடிச்சும் கிலோமன்னா குறை அகிலமன்னு நிறைந்த எப்போ இந்த சைரியத்தில் பொரிந்திருக்கின்ற முடிச்சுருக்கு என்ன முடிச்சு அந்த ஆத்மாவுக்கும் அனாத்மாவும் ஒட்டு முடிச்சு அதான் முடிச்சு அதை ஒட்டு தான் அன்யுன் அத்தியாசம்னு அதனால தான் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் பாகனம் வந்துக்கிட்டே இருக்கும் எதுவுமே புரிகிறது இல்லை தெரியாது அனாத்மாவும் தெரியாது ரெண்டும் கலந்து இவ்வாறு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படி விவாறு நடக்கும் அதாவது நான் துக்கி நான் என்பது ஆத்மாவுக்கு உரியதை சொல்ல ஒழிய அனாத்மாவில் எதுக்கும் உரியதாகலை நான் சத்துத்தன்முடைய நான் துக்கி ஆத்மா துக்கம் இல்லை துக்கம் இல்லாத துக்கின்னுக்கிறோம் துக்கம் உடையது சஞ்சலம் உடையது எது மனசு அந்த காரணம் தான் அதை வச்சு ஆத்மாவில் எடுத்து முடிச்சு ரெண்டு பேரும் முடிச்சு போட்டாச்சு அதன் நான் சரீரம் அளவில் இருக்கிறேன் நான் குண்டாக இருக்கிறேன் நான் உயரமாக இருக்கேன் கட்டையாக இருக்கேன் என்றதெல்லாம் ஆத்மா கட்டை மில்ல எட்டி மில்லது அகண்டம் சரீரத்தில் உள்ள கட்டைத்தன்மையும் உயரத்தன்மையும் ஆத்மாவில் வச்சு பார்க்குறது ஆத்மாங்கன்னு நிறைந்தது பரிச்சின்னம் இல்லை பரிச்சின்னம் அது போய் பரிச்சின்னம் பார்க்குறேன் அது ஒரு முடிச்சு அதன் பிறகு நான் அறிவில்லாதவன் அப்படிங்கிறது ஆத்மா அறிவுடையது தான் ஆனால் அதை வந்து அந்த கணத்தில் ஏற்றி அந்த கணம் அறிவில்லாத அந்த கணத்தில் நான் அகங்காரம் சொல்லுது அகங்காரத்துக்கும் அந்த அந் அந்த கணத்துக்கு முடிச்சு போடுது ஆத்மாவுக்கு அகங்காரத்தில் சம்பந்தம் தான் இங்கே முடிச்சுன்னு போயிடு பிரம்மச்சார ஆத்மியம் ஆத்மா கணக்கு ஒட்டு நான் செத்தேன் நான் சாக நான் படைத்தேன் இதெல்லாம் சரிய தர்மம் ஆத்மா கிடையாது சரியத்தில் உள்ள தர்மங்களை ஆத்மா நான் இருக்கிறேன் நான் எப்போதும் இருக்கத்தான் போறேன் நம்ம சென்ற காலம் தெரியும் நிகழ்ச்சியும் எதிர்காலம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது அது அந்த கணக்கு தெரியாது தெரியும் மூணு காலத்தில் இருக்கிறது சத்துத்தன்மை ஆத்மாக்குரியாது ஆத்மாக்குரியதை அந்த கனத்தை ஏற்றி பார்க்கறது இப்படி அப்படியோட தன்மையில் இதிலேயும் இதில தன்மையில் அதிலேயும் மாறி மாறி பார்க்குறது அன்யோனத்தியாசன் பேர் இதுதான் முடிச்சு கிரந்தி இத்தகைய கிரந்தி இருக்கே இதுதான் போனதாம் இது நீங்கி விட்டது ஆத்மா அனாத்மா பிரிச்சு தான் பிரித்தாது சமாஜி கோடிங்களும் கூடாது பிரிச்ச போகுது போனதாம் அதன் பிறகு விவீதமாக பொருந்திய கண்மம் செயல்கள் உள்ளன ஒவ்வொரு ஜீவர்களும் கர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிற ஜி கர்மங்கள் இருக்கேன் அதாவது பிரார்த்தத்தில் கட்டுப்பட்டு இருக்கிற கர்மங்கள் ஒரு சில இருக்க கட்டுப்படாக இன்னும் கட்டுப்பட்டுக்கிட்டு இருக்கணுன்னு ஆசைப்படுற கர்மங்கள் ஏராளம் மனிராஜ்யங்கள் அப்படி இருக்கு எப்படி இருக்கணும் எப்படி க தன்னை கட்டுப்படுத்துக்கிறதுக்காக எத்தனையோ சிந்தனைகள் அது வேறு இப்படி விவாதமாக பொருந்திய கர்மம் போன்றும் அது நாச ஏனெ உள்வெளியில் எங்கும் என்றுமே என்றும் ஓர் முயற்சியின்றி மற்றைய உள்ளு வெளி உள்ளே சருத்தான் பேசுகிறது செயத்து உள்ளேயும் சேர்த்து வெளியேயும் எங்கும் என்றும் எப்பொழுதும் ஓர் முயற்சியின்றி எந்த முயற்சியும் இல்லாமல் ஊனமில் சொருபத் தோற்றம் ஒற்றமில்லாத அதிர்ஷ்டி சீனிவாஸ் சச்சியானந்த வடிவம் ஒருமையாய் ஒளிரானிருக்கும் அது எங்கும் ஏகவஸ்து என்று அப்போ ஒரு அனுபவம் உண்டாகும் இதுதான் சமா நிருவி சமாதியினுடைய நிலை இது ஞான சமாதினு பேர் இந்த ஞான சமாதி அத்வி சமாதி இது வர்றதுன்னா கடைசி நிலை இதுதான் அது எப்போ வருது அதுக்கு மேலே ஒன்றும் அர்த்தம் அந்த நிலையை பற்றி சொல்லதுனால அதன் பிறகு எதுவுமே செய்யத்தக்கதல்ல கருத கருத்தியன் சேதனை செய்து முடித்தவனாகிறான்னு சொல்லப்படும் பளிப்பினார் பார்க்கும்போது பாங்கான சிரவணத்தின் சலிப்பிலாம் தானே சதகுண மேளாமத்தின் இழைப்பிலா நிதி தியாசம் இலக்கமாக குண மேலாகும் அழுப்பிலா நிறைவி கற்பம் அளவிலா பலன் உடைத்தாம் நானூத்தி சொல்றார் இத்தகைய ஒரு நிகழ்வு சமாதிக்கு கிரமம் என்ன என்று கேட்ட சுருக்கமாக சொல்கிறார் பழுப்பினால் பார்க்கும்போது பாங்கான சிரவணத்தின் இதனுடைய பிரயோஜனத்தை நோக்கும் போது குருமுகமாக சிரவணம் பண்ணிக்கிறதாக தான் சிரமணம் அது ஒரு மடங்கன்று வைத்துக் கொள்வோமே மேலே சளிப்பிலா மனநந்தானே சதகுணமேலாம் நிரந்தரம் செய்து கொண்டிருக்க மனணம் பேதபாதக அபேசாதக பிரமத்தை நிச்சயம் செய்யக்கூடிய மரணசக்தி இருக்கு அது நூறு பங்கு உயர் வேண்டாம் சத்தகுணமேளாம் அத்தின் அதை காட்டிலும் இழப்பிலா நிதித்தியாசம் இலக்கமாம் குணமேளாகும் நித்தியாசம் சோர்வு இல்லாமல் ஏப்பாத்த நாம பற்றி நீக்கி நீக்கி வெளியிலும் உள்ளிலும் பார்த்து பார்த்து பலகல் இருக்கு அதில் லட்சம் மடங்கு அப்படிப்பட்ட நிலை அதற்குண்டு அதற்கு மேலே அழிப்பிலா நிறுவிக் கற்பமான நிறுவிக் கற்பம் அளவிலா பரமுடையத்தான் எந்தவிதமான துக்கமும் இல்லாமல் செலவுக்கு பரமானந்த பிராப்தி ஆகிய நிருபர் சமாஜ் இருக்கு அதுக்கு அளவே கிடையாது லட்சமோ கோடியில் கோடியோன்னு சொல்ல முடியாது அளவில்லாத அளவுக்கும் பிரியது பயனுடையது ஆகவே வேதாந்தத்தில் நிருகர் சமாஜ் வரைக்கும் போகணுன்னா முதல்ல சிரவணம்தான் பிரதானம் ம் நித்தியாசனம் அதை கேப்டல் சிந்தித்தல் தெளிதல் என்று தமிழில் சொல்வார்கள் அதன் பிறகு சமாதி நீத்தியாசன பரிபாக அவஸ்தையை சவிகரப்பு சமாதினு சொல்லுவாங்க சவிகரப் சமாதி பிறகு அப்போ நிறுவ சமாதி இப்படிப்பட்ட நிலையிலே இந்த சிரவணத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் உண்டு அடிப்படை அதுதான் அது ஆரம்ப பள்ளி மாதிரி அதன் பிறகு மேல்நிலைப்பள்ளி கல்லூரி படிப்பதெல்லாம் மேல்நிலை மேல்நிலை அதனால் சிரவணத்தில் தீவிரமாக இருக்கும்போது பரோட்சியானம் உண்டாகுது சுவாஸ்திர பிரமாணத்தினால் பிரபஞ்ச சத்தியம் பிரபஞ்சம் மித்தியங்கிற மன சம்மதிக்குது அதுதான் சிறுவனத்தினுடைய மகிமை அப்படிப்பட்ட சிரவணத்தை இரந்தவளுங்கால் நேர்த்தோடு மனத்துக்கு அந்த மன சம்மதிக்குது அதன் பிறகு நீச்சாளுக்கும் அந்த மன சம்மதிக்கும் ஆரம்பியில் முடிச்சுக்கிட்டு போனால் தான் அவன் மேல்நிலைப்பள்ளிக்கு போக தைவனாக இருக்காங்க சேர்த்துக்கு வந்து சேர்த்துக்க மாட்டாங்க அப்புறம் மேல்நிலைப்பள்ளி முடித்த பிறகு கழுவுல சேர்த்துக்குவானும் சேர்த்துக்க மாட்டான் இவனுக்கு அவள் தான் பிரியம் கொடுக்கும் அப்படி போல தான் இதுவும் அப்படி தான் சிரம வித்தியாசங்கிறது மூன்று படிகள் இல்லை எவ்வளோக்கு எவ்வளோ சிரமணத்தில் தீவிரம் இருக்கோ அதன் பிறகு தான் மரணத்தில் தீவிரம் வரும் மரணம்னா என்ன அதை பாதி அப்படியே சாதக யுக்திகளால் பிரம்மத்தை நிச்சயம் பண்ணுறது விசாரம் பண்ணுறது தான் சந்தேக நிறுத்தி போகிறது தான் யோகா தான் விசாரம் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் சும்மா இருக்கும் வனராஜிக்கு போகிற மனசை திருப்பி விசாரதிஷ்டிக்கு கொண்டு வரணும் இதுதான் மரணசக்தி இது மனம்னா பாட்டு பார்க்காம சொல்வது ஆரம்பம் நிலையாது இதுதான் மேல்நிலை மரணத்தில் அப்புறம் நீத்தியாசனம் அனான்மாக உயர்த்தி விவகாரமின்றி ஆன்மகாரியத்தின் பிரவாகம் அல்ல திதி இது நீத்தியாசிய இலக்கணம் அனான்மாகரார விருத்தின்னால் இந்த நாமர பிரபஞ்சம்தான் அதனுடைய மறைப்பு இருக்கப்படாது ஆன்மாகார விருத்தி தான் இருக்கணும் எங்கே பார்த்தா நாமரத்தை நீக்கி பார்த்தாக்கா சுச்சிதானந்தம் தான் இருக்கிறது பிரம்மானந்த பிரமந்தான் இருக்கிறது நிச்சயம் பண்ணணும் அப்போது நாமரப்பம் மறைஞ்சிடும் காணல் ஜலம் ஜலமில்லேயே நிச்சயம் பண்ண பிறகு ஜலத்தோற்றம் மறையில என்னாலும் கூட காணலில் நிச்சயம் உண்டாகிடுது காணல் பாவனை ஏற்படுகிறது கண்ணுக்கு ஜலம் தான் தோற்றம் அப்போது என்ன லாபம் நமக்கு அதில் ஆசை கிடையாது அது மயக்கம் போனதுனால அடைச்சல் இல்லை உண்மையான ஜலத்தை கொடுத்துட்டு ஆனந்தமாக இருக்கிறார்கள் அப்படி போல நாம்ரவத்தை நீக்கி நீக்கி பிரமத்தையே பார்த்து பார்த்து அந்த மனசுக்கு வெளியில் பார்க்குறதெல்லாம் பிரம்மந்தான் தோற்றம் இல்லையே நாமரம் தோற்றம் ஒரு தோற்றுதே அது சோபாதி பிராந்தின்னு போயிரு உண்டு ஆனாலும் நாமரப்புள்ள அங்கேயானம் பண்ணிக்கிறதில்ல இப்போ விவகாரம் எப்படி பண்ணுறது விவகாரம் அந்தந்த கடமை நிமித்தமாக ஏதோ ஒரு நடிகன் நான் நடிப்பை நடித்து விட்டு போகிறதுக்கு விரும்புகிறவான வழிய அந்த நடிப்பில் வரக்கூடிய உயர் தாழ்வுகளையோ இழிவு போ புகழ்களையோ விரும்புகிறது இல்லைன்னா போட்டிருக்கேன் ஒருத்தன் அவன்தான் நாடகத்தில் உறுப்பினர் தான் ஒருத்தர் ராஜனாக போடுறான் தண்டிக்கிறான் அடிக்கிறான் திட்டுறான் ஏற்றுக்கிறதான் வேடக்கு தான் திட்ட வழியாக அவன் நடிகனு கிடையாது அதே மாதிரி ராஜாவும் அல்ல அவன் ராஜா வேட் வேடத்துக்காக பேசுகிறானோடைய பெண்மையை ராஜாவும் அல்ல இவன் திருவும் இல்லை இந்த நிலையிலே அங்கே விவாதம் நடக்குது நாடகத்தில் அதே போல தான் உலகமே நாடகம்தான் அந்த நாடகத்தில் இத்தகைய பாவனையோடு செய்யணும் இந்த உபாதியின் நிமித்தமாகத்தான் இந்த கடமைய உடைய ஆத்மாவுக்கு எந்த கிடையாது இதில் இது சின்ன உபாதி அது பெரிய உபாதி கட்டுப்பட்டு இருக்கணும் உலகத்தில் ஒருவருக்கு ஒரு கட்டுப்பட்டு தான் இருக்கணும் வழியாக சுதந்திரம் யாருக்குமே கிடையாது சொல்லாமல் சுதந்திரம்னு சொர வழிய சொந்தங்கிற பேச்சல்னால் சொல் மாத்திரம்தான் ஒரு முதலாளிக்கு வேலைக்கு போனால்னா முதலாக கட்டுப்பாடு தான் இருக்கணும் அப்புறம் ஒரு வியாபாரின்னு சொன்னாக்கா வியாபாரத்தில் சுதந்திரமாக செஞ்சாலும் கூட வாடிக்காரர் கட்டுப்பட்டு தான் இருக்கணும் வாடிக்காரர் வருவாங்க என்னையா அது கூட சாருக்கு நல்லா இல்லையா அப்படின்னா அப்படியா ஏ அது இருந்தால் வாபஸ் பண்ணலைங்க இல்லை நாளைக்கு நல்லா சொல்லுறேன் அப்படி தான் பேசணும் அப்படி தான் இருக்கவன் வாணவங்க போடணாங்கக்கா வியாபாரம் இருக்காங்க அப்படிதான் அப்போ ஒன்று கட்டுப்பாடு தான் இருக்கா ஒன்று பேச முடியாது அப்புறம் வழக்கு வந்துருச்சு வழக்கு வந்து வக்கீலுக்கு போனா வக்கீலுக்கு கைகளே நீக்கணும் வக்கீல் சார் நீங்கள் தான் ஜெயிச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க நோய் வந்துருச்சு டாக்டர் சார் நீங்கள் தான் காப்பாற்று அங்குறாங்க அப்போ டாக்டருக்கு கடுமையாக தானே சொன்னபோது கேளு பத்தியமாக அப்படிங்கிறாங்களே ஆ சாப்பிடணும் அப்புறம் அதிகமாக போயிடும் வா உலகம் ஒவ்வொரு நடிகருக்கும் ஒரு நடிப்பு நமக்கு ஒரு நடிப்பு அண்டம் கொடுத்திருக்கார் அது தகுந்த மாதிரி அடிச்சுட்டு போக வேண்டியதுதான் அப்படி ஒரு பாவனை இல்லைன்னு சொன்னாக்கா அதே வரங்கள் நடக்கிற காரணம் தான் சண்டை சச்சிருக்க தான் காரணம் அவர் கடமை செய்கிறது இல்லை கடமைங்கிறது தெரியாது ஆசையின் காரணமாக செய்கிறது நம்பிக்கை துரோகம் பண்ணுறது தான் ஜாமத்திர்தான் வஞ்சகம் பண்ணுறது தான் இதெல்லாம் கடமைன்னு எப்படி சொல்கிறது அதனால் துக்கம் வரதானே செய்யும் கஷ்டப்படுறாங்க ஐயோ நான் இரும்பு கூட தென்பு நிலத்திலேயே ஒரு எறும்பு கூட மெய்ச்சி கிடையாது இவன் பார்த்தா மெதிக்கிறான் பார்க்காம மெதிக்கிறான் அல்ல இத்தகைய மனப்பரிபாகமெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ வந்திருக்கோ அது அனுசாரமாக தான் இந்த சிறுவன் நித்தியாசனம் செய்ய முடியும் வழி இல்லைன்னா முடியாது ஆகவே அலுப்பிலா நெருவிக்கறுப்ப நிறுவிகருப்பும் அளவிலா பன்னுடையதான் அதுக்கு மிஞ்சினும் பலன் கிடையாது அதுதான் கடைசி பயன் சர்வகாமாப்தி எல்லாம் அடைந்தவனாகிறான் என்பது சொல்லப்படுகிறது பிரிவிலாச்சமாதியாலே பிரதிபந்தங்கள் இன்றி ஒருமையாய் பிரம உணரலாம் அகுதிலாதேல் சர்வதாமண விருத்தி சஞ்சல மாதலாலே விரிவுரா விரோதமான விருத்தியோடே கலக்கும் மீண்டும் சொல்றார் பிரிவிழா சமாதியாலே மேலே சொல்லப்பட்ட இந்த நிபுள் சமாதியினாலே அகண்ட சச்சிதானந்தம் நான் என்ற அகண்டாகார பாவனையினாலே பிரதிபந்தங்கள் இன்றி அப்போ தடையிலெல்லாம் நீங்கிறோம் ஒருமையாக பிரம்மரூபம் உணரலாம் ஏகவஸ்துவை அப்போது அனுபவமாகப் பெறலாம் அபுதிலாதேல் அப்படி கூடவில்லை என்று சொன்னால் சர்வதா மனவிருத்தி எப்பொழுது நிரந்தரமாக மனம் மனதின் எண்ணங்களானவை சஞ்சலம் சஞ்சலம் அடைந்து கொண்டே இருக்கும் ஆதலாலே அப்படி இருக்கிறதுனாலே விரிவுற விரோதமான விருத்தியோடே கலக்கும் விசாரமாக இருக்கின்ற ராகத்வேசார் ஆகிய எண்ணங்கள் இருக்கின்றனவே அதோடு இந்த மனமானது கலந்து மீண்டும் மீண்டும் துக்கத்துக்கு ஏதுவான செயல்களை செய்யும் அப்படி செய்யும்போது ஜீவன் சொல்லுவடைவான் ஆதலாலே இந்த சமாதி அபியாசத்தின் பயன்களை இப்படி இருக்கின்றன சொல்ற ஆதலால் பொறிகள் புந்தி அடக்கினி நின்னண்மாவில் சுவாதி வேசம் ஆதிபற்று சந்ததம் பெருமை யான ஜோதி கொண்ட விசாரத்தால் சுழல் உருவம் இருளையெல்லாம் மீதியில் லாது நீக்கி மிஞ்சிய வடிவாய் நிற்பாயி அறுநூத்தி பதினாறாவது பாட்டி சொல்றார் அதலால் மேல சொல்ல இந்த விரி விளக்கத்தினாலே பொறிகள் தோளை சேர்த்து உள்ள பொபிகள் அதாவது கண்ணுமுக்கு காது நாக்கு தோளெல்லாம் புந்தி அடக்கி அந்த பொறிகள் வழியில் செல்லக்கூடிய புலன்கள் இருக்கின்றனவே துரோத்ரந்தோக்கு சசிங்கு யாக்கரம் சொல்லக்கூடிய அவைகளெல்லாம் மனதிலே அதாவது புத்தியின் கண்ணே அடக்கணும் நீ நீ நான்மாவில் உன்னுடைய ஆத்மாவில் அதிர்ஷ்டான சைதன்யத்தில் சாதியை சமாதி பெற்று அதிஷ்டான சைதன்யே நான் நிச்சயம் செய்ய செய்ய ரெண்டுக்கும் அபேதம் ஏற்பட்டு அதை சமாதி கூடும் அப்படியே சமாதி பெற்று சந்தோதம் நிரந்தரமாக பிரம்மஞான ஜோதி கொண்டு தத்துவானம் என்று சொல்லக்கூடிய விளக்கத்தை பெற்று அவிசாரத்தால் சோழ உருவம் இருளை எல்லாம் ஆத்மச்சாரம் இல்லாமல் உளவுச்சாரமாக இந்த அவசாரம் இருக்கே அதனால் சுற்றி கொண்டிருக்கின்ற இருளையெல்லாம் இருள் அதாவது துக்கத்துக்கு ஏதுவான செயலையெல்லாம் மீதி இல்லாத நீக்கி திரித்துக்கூட மிச்சமில்லாமல் போக்கணும் மிஞ்சிய வடிவான இருப்போம் எஞ்சி இருக்கிறது என்ன அதிர்ஷ்டத்தை என்ன பிரமந்தான் அகம் பிரம்மாஸ்மி பிரம்ம அகமஸ்மி பரிச்சின்னத்தை பிராந்தி போய் அவரோச்சத்தை அபரிச்சின்ன ஞானம் உண்டாகிறது பரோட்சத்து பிராந்தி போய் அபரோச்சத்துவஞான் உண்டாகிறது ஆகவே இத்தகைய அப்பியாசம் வளர்த்தினாலே அவங்க சச்சானந்தபெருமன் நானகர லட்சியம் வரணும் இதுதான் பெரிய வேலை இந்த வேலை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்யலாம் எவ்வளோ மனங்கால சொன்னு தேவையே இல்லை மனம்தான் மனம் சம்மதிக்காத தான் இப்போது சிரமணம் அது மனம் சம்மதிக்கும் அது வந்து ஆனால் சிரமணம் பண்ணிகிட்டே இருக்கணும் சிவன பலம் ஆக ஆக மனம் அப்புறம் சம்மதிக்க ஆரம்பிக்கும் அதன் பிறகு அந்த அபியாசம் செய்யலாம் ஆகவே இந்த மீதி இல்லாத நீக்கி மிஞ்சிய வடிவாய் நிற்பாய் எஞ்சிருக்கிற ஐட்டாசி தினமாக நிற்பாயாக சொல்லலாம் ஏதுமே பேசா தன்மை எவ்வளவோ வாங்காத்தன்மை கோதொரு மாசையின்மை குறைவு செய்கிறியின்மை சாதுவே ஏகாந்தத்தின் சந்ததம் வாசம் செய்கை ஈதலாம் சமாதி தன்னை செஞ்சிட முந்து மார்க்கம் இவ்வளவு சொன்ன பிறகு இப்படிப்பட்ட சமாதி மாதிரி சிரவணம் செஞ்சாலும் வந்துடுமா இப்படி ஏதாவது இருக்கா கேட்டால் வழி சொல்கிறார் ஏதுமையே பேசாத்தன்மை அப்படின்னார் பேச இப்படி உண்மைனா இருக்கிறதா அப்படி இல்லை உளவிசிலேயே பேசாத்தன்மைன்னு பேர் லூகிய காரியங்களில் ஈடுபடப்படாது அப்போ விவ விவகாரத்தில் பண்ணுவேன் விவகார அளவுக்கு மட்டும் வச்சுக்கணும் மற்ற சமயங்களில் வச்சுக்க கூடாது லௌகிய காரியங்களில் வீண் பேச்சு துட்ட பேச்சு அலசியமான வார்த்தைகள் இதெல்லாம் பேசாமல் இருந்தால் பேசாதன்மை தான் மௌனமுங்கிறது இதுதான் அளவோடு பேசலாம் ஆகியோ மௌனம் என்று பெயர் சுத்தமாக பேசாதன்மை இருக்கு அது வந்து மௌனம்தான் இருந்தாலும் விவகாரம் உள்ளவர்கள் செய்யக்கூடாது ஒன்று எழுதி காட்டுறது இருக்குது இதெல்லாம் கௌரவமே அப்படியே வேறுனு கிடையாது மௌ அளவோடு பேசலாம் மற்ற மதம் பேச தன்னை பெரிவால் ஆக்கிறதுக்காக அப்படியே மௌனம் மண்ணு சொல்லி பேசுறது உண்டு அது வேறு விஷயம் அதனால் இயேசுமையை பேசாத்தன்மை எவ்வளவும் வாங்காதன்மை இது திருது கூட வாங்கப்படாதான் வாங்கப்படாத என்ன அர்த்தம் நமக்கு தேவை இருந்தால் தான் வாங்கணும் இல்லைன்னா வாங்கக்கூடாது இருக்குது போதுமங்கிற எண்ணம் இருந்தால் தான் இருக்கலாம் பத்தாவின்னு என்ன வருங்க தேவணம் என்ன வாங்கிறது கோசியை கொடுப்பாங்களா இல்லை குறைஞ்சவளுக்கு கொடுப்பாங்களா இல்லை எழுந்தவர்களுக்கே அந்த சாமானும் வாங்கலாமா கடன் வாங்க வாங்கலாமா என்ன சேர்ந்து வளர்ந்துக்கிட்டாரு அது கூடாது கண்டதெல்லாம் ஆசைப்படுறது அது சாமான சாமான வேணாம் அந்த சாமான வேணும் தேவையில்லாத சாமானும் தேவை தேவையான நினைக்கிறது இதெல்லாம் தகராறு வந்து வர்றது காரணமாக அதுதான் அப்படி இருக்கு அதனால் இப்போ தேவையானதை பெற்றுக்கொள்ளலாம் தேவையில்லைன்னா வேணாம் சொல்ல வேண்டாம் எவ்வளவும் வாங்காதன்மை கோதுருவம் ஆசையின்மை இது அடிப்படையான ஆசை இல்லாத தான் காணும் குற்ற பொருந்தி ஆசை இருக்கு அது உலகப்பொருளே இருக்கப்படாது இருக்கணும் அதிஷ்டானத்தில் இருக்கணும் அந்த ஆசையை மாற்றி அமைக்கணும் வாஞ்ச பதார்த்தம் அதுதான் மூச்சுகளுக்கு விரும்பக்கூடிய பதார்த்தம் ஆத்மா அஞ்ஞானிகளுக்கு ஆயிரம் பதார்த்தங்கள் ஆசை வரும் இது கண்டு ஆசை அது கண்டு ஆசை அது வாங்கணும் இது வாங்கணும் அப்படி இப்படினு சேர்த்துக்கிட்டே இருப்பான் ஏன் அப்படின்னா பரிசின்ன புத்தி தானே எந்த பொருள் வாங்கினோமோ அது சின்னதாக போச்சு பெட்டத்துக்கு விருப்பம் முறை பெறாவது விரும்புவீர்கள் ஜீவ சுபாயம் அதுதான் எந்த பொருள் இருக்கோ சின்னதாக தெரியும் கிடைக்கா பொருள் பெருசாக தெரியும் இது சீவா சுபம் தண்ணி போயிடும் வராது பெருசாக தெரியும் அதுதான் ஜீவசுபா அதனால தான் அதுக்கு ஆசைப்படுறது அப்போ வந்துருச்சேன் அப்படி இவ்வளோதான்ண்ணா இன்னும் பெருசு இருக்கிற அது வாங்குவோம் இது பனி சின்ன புத்தி இருக்கிற வரைக்கும் அதுக்கு முடியவே கிடையாது அப்புறம் சின்ன புத்தி வந்தாக்கா அவ போது அண்ணன் வந்துடும் அதனால் கோதுரம் ஆசையின்மை குறைவு செய் கிரியையின்மை ஆசை இருந்தால் தான் செய்ய முடியும் ஆசை இல்லைன்னா கிரியை இல்லை அதனால் சாதிவே ஏகாந்தத்தில் வாசம் செய்கிறேன் அப்போது வசி வாய்ப்பு இருக்குமே ஆனால் தனி இடத்துல இருக்கணும் இல்லை இருக்கிற இடத்துலையே ஒரு தனி அறையில் வச்சுக்க வேண்டியது தான் தனக்கு என்ன ஒரு அற வச்சுக்கிட்டு அங்கே தனியாக இருக்கலாம் அப்படி ஒரு வாசம் பண்ணி பழகணும் கூட்டத்தோடு சேர்ந்து சேர்ந்தே இருந்து இருந்து பழகினாக்கா மனம் வெளிமுக நாட்டம் இருக்க வேண்டிய குழும நாட்டம் ஆகாது இதெல்லாம் சமாதிதன்னை இசைந்திடும் முந்து மார்க்கம் இப்படி செஞ்சாக மன ஒழுக்கத்தின் காரணமாக உள்முகமாகி செமையில கூடும் இதுதான் சரியான மார்க்கு சொல்றார் அப்ப இதனுடைய விளக்கத்தை அடுத்த பாட்டின் சொல்றார் ஏகாந்த தேசவாசம் இந்தியம் அடங்க வேது போகாதவ வடக்கம் புரைமணம் அடங்க வேது ஏகாதவக்கம் இவுடல் ஆதினான் என்று ஆகாத அடங்குதற்கேதுவா மேங் நானூற்றி பதினெட்டாவது பாட்டில் முன்னே சொல்லப்பட்டு ஏகாந்த வாசத்தை பற்றி வளர்க்குறார் ஏகாந்த தேசவாசம் எதனால் என்ன லாபம்னா இந்தியம் அடங்க ஏது இந்திரியங்கள் வெளிவ நாட்டம் போகிறது வழி இல்லைங்க உள்ளே அது அடங்கிறதுக்கு நல்ல அபியாசம் பண்ண பண்ண அடங்கிறான் அப்படியே வளைவாக இருக்கிற ஒரு கோலை நிமித்தியே வச்சு கல் கில்லு வச்சு நுங்க நிம்மதியே போயிடும் மேலே நீட்டுக்கிட்டு இருக்கிற மரத்தில் கொம்பை வளைச்சி வளைச்சி வளைச்சிக்கிட்டே இருங்க கட்டி போடுங்க அது வளைஞ்சே போயிடும் அப்படி போல் இந்திரியங்களை வெளிமுக நாட்டம் செய்யாமல் அடக்கி அடைக்கி பார்த்தோன்னா அப்புறம் ஒடுங்கியே போயிடும் அது அது அடக்க ஏதுன்னா போகாத ஓடக்கம் அப்படி அடங்கே இருக்கின்ற அந்த அடக்கம் ஆனது ஒரைமணம் அடங்க ஏதும் மனமானது இந்திரியங்கள் மூலமாகத்தான் விவகாரம் பண்ண முடியாது இந்திரியங்களில் வெளி விவரம் இல்லை பிறகு என்ன உள்ளூகாரம் இருக்காது வாசனை வாசனை பிரகாரம் சொப்பனத்தில் வாசனை தான் பிரதா பிரதானம் அங்கே அது கிடையாது அது உள்ளூரம் போயிடுது அதுவும் சொப்பனம் காணறது வெளியில் விவகாரங்கள் இல்லைன்னா உள்ளு விவகாரம் பண்ண ஆரம்பிச்சிடும் வாசனைகள் வெளியில் வரும் போது பிராரந்தம் என்ன பண்ணுது பிராரந்தம் வாசனை ரெண்டும் இருக்குது ஜாகரவாசனை இந்த ரெண்டோடு கூடி வாரம் பண்ணுது அந்த பிராரத அனுசாரமாக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் முக்கியமான காரியங்கள் இருந்தால் செஞ்சுட்டு இனிமையாத காரியங்கள் இல்லைன்னு சொன்னாக்கா ஏகாந்திவாசத்தில் வாழலாம் அப்படி இருக்கிறதுனால மன ஒழுங்கும் ஏகாத அடக்கம் இப்படி அபியாச பலத்தினாலே இந்த ரெண்டு மன அடக்கம் இந்திரிய அடக்கம் இதெல்லாம் விட்டு நீங்காமல் இருக்கும் அந்த அடக்கத்தினாலே இவுடல் ஆதி சரீரம் இந்திரியங்கள் அப்புறம் சுற்றுப்புற சூழ்நிலையானது என்று சொல்லக்கூடிய பொருள்கள் இவையெல்லாம் நான் என்று எனதென்றும் இருக்கின்ற பாவனையானது நான் என்று ஆகாத வாதனை கோல் நான் எனதுங்கிறது ஆகாது ஆத்மயானத்துக்கு இது ஆகாத காரியங்கள் அந்த கொள்கையில் இருக்கின்றனவே அது அடங்குவதற்கு ஏதுவாகியும் அது அடங்கி இப்படி கலக்கிரமும் சொல்ல ஏகாத வாசத்தினாலே இவ்வளோ அனுகூலம் ஆகவே இதெல்லாம் வசதி வாய்ப்புள்ளவர்கள் செய்யத்தக்கது இல்லைன்னு சொன்னால் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டால் போகிறோம் தெரிஞ்சிக்கிறதுக்கே ஒரு புண்ணியம் வேணும் அப்புறம் செயலுக்கு அதிக பல கோடி புண்ணியம் வேணும் அதனால இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னு அர்த்தம் வாதனை அடக்கத்தாலே வரையில் பிரமானந்தத்து ஏதவில் அனுபவந்தான் என்றுமே தியானி கெய்தும் ஆதலால் விவேகியானோன் அலைமன மடக்கம் தென்னை சாதிவே முயற்சியாலே சாதிக்க வேண்டும் என்றும் நானூத்தி பத்தொன்பதாவது பாட்டி இதோட அத்தியாயம் முடிகிறது அதாவது நிருவு சமாதி அடையதும் அடையதனாலே வரக்கூடிய சரத் பரமானந்த பிராப்தி லாபமும் அந்த அடையாளம் முறைமைகளும் இந்த அச்சியால் சொல்லி முடித்தார் வாதனையை அடக்கத்தாலே இந்த வாசனை இருக்கின்றனவே தேகவாசியம் லோகவாசியம் சாஸ்திர வாசனம் லம்பம் கர்வம் இது இல்லையா அசுவாசனைகள் இதெல்லாம் அடக்கம் இதான் வாசனாட்சியம்னு பேர் வாசனாட்சியம் இதெல்லாம் அடக்கணும் மனோநாசம் ராஜோகுண தமோகுணங்கள்லாம் போக்கு மனோநாசம்னு பேர் காம குரோதாதிகள் ராவத்வேஷங்கள் இதெல்லாம் மனதிலே இருக்கிறது இது போ ரஜோகன சமோகனந்தான் இதற்கு காரணம் இது போச்சு என்ன மனோநாசம்னு பேர் மனோநாசம் வாசனாச்சியம் இது அபியாசம் செய்யத்தக்கது அது அவர் வாதனை அடக்கத்தாலே வரையிலா பிரமானந்தத்து எல்லை இல்லாத பிரமானந்தம் பிரலை வெள்ளக்கள் பிரமானந்தம் இது எல்லையே கிடையாது அப்படி பிரம்மானந்தத்து ஏதமில் என்றுமே தியானி கெய்தும் குற்றமில்லாத அனுபவம் இது மற்ற விஷயங்கள்லாம் குற்றம் உடையது சிற்றின்மங்கள் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போயிடும் அது இது கொஞ்சம் நேரம் இருக்கிறது இல்லை போகிறதும் இல்லை எப்போது ஒரே மாதிரி இருக்குது அது ஆனந்தம் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அது வெளியே சந்திரம் போல் பயிர்முகமாகும் இல்லைன்னா உள்ளே அப்படியே காட்டிக்கிட்டே இருக்குது எந்த வேற பண்ணாலும் கூட இதெல்லாம் கடைநித்தமாக செய்கிறது வழியே வே வேறு கிடையாது நடிகர் போல இது விவா நடந்த வழியை ஆத்மா அவள் அச்சானபரமாவாகி எனக்கும் அதுமே விவகாரம் கிடையாது நான் ஆனந்த வடிவன் இந்த ஒரு பாவனையோடு தான் அது இருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா துக்கம் வந்துடும் அந்த நிச்சயம் இருக்குது வந்ததோருவானந்த மகிழ்ச்சி ஆடுன்னு சொல்வேன் யான் சிந்தையில் எழுந்து போங்கி ஜெயமலான் இறந்து தேங்கி வந்தமும் அப்படி குரு வேதாந்தன் மந்திரம் அருளமேசன் உடரடி வணங்கினேன் என்று சொன்னார் அதாவது வித்யானந்த சொன்னார் தாண்டராசாமிகள் அதனாலே அத்தகைய ஆனந்தம் உண்டான் சொன்னார் ஏதெனில் அனுபவம் என்றுமே தியானி கெய்தும் அதனால் காரணத்தால் விவேகியானவன் ஆத்மா அனாத்மா பவித்து சொல்லக்கூடிய விவேகி வைராக்கியம் உடையவன் தீவிர மூச்சானவன் அலை மன அடக்கம் தன்னை எப்போதும் காட்டு அம்சமானதுனாலே அழிஞ்சு கொண்டே இருக்கின்ற இந்த மனதை அடக்க வேண்டும் அடக்கத்தை சாதிவே முயற்சியாலே சாதிக்க வேண்டும் என்றும் சாதிக்க வேண்டும் இது முயற்சி பண்ணால் தான் முடியும் ஜீவனுக்கு முயற்சி தான் பிரயாணம் பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த மனமானது சஞ்சல சீப்பாக அதை அடக்கவே வேண்டும் அடக்கினாதே அடங்கினுடைய அத்தானே அடங்காது ஏன் இப்படி ஒரு சஞ்சல சுபா ஏற்பட்டதுன்னா அதுதான் அன்பாம் எப்படின்னு சொல்ல முடியாது எப்படி ஏற்பட்டு விட்டது மயன் சாமர்த்தியத்தில் அது அது சாமர்த்தியம் இருக்கு அது சஞ்சல சுபா உடையது வாயின் அம்சம் சஞ்சலம் தான் அதனுடைய அம்சமான மனமும் சஞ்சலம் தான் போடும் அப்புறம் என்ன பண்ணுறது முயற்சி பண்ண தான் வேணும் வழியா அது முயற்சி இல்லைன்னா முடியாது